ஐயா இந்த வ வந்து நல்லாவே வந்து ஈரப்பதம் நிறையாவே இருக்குது மண்ணில் இன்னும் தண்ணி நல்லா தேங்கியிருக்கு அதனால் இது இன்னும் ஒரு ஒரு மாதம் இருக்கலாம் இன்னும் எவ்வளோ நாள் இருக்கணும்